அபு சுலை வலியுறது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முக்தாபூரில் என் கையில் இருந்த ஒன்பது வாள்களும் உடைந்துவிட்டன எமன் நாட்டின் ஒரு வாளித்த வீரர் என் கையில் வேறு வால் தங்கவில்லை நான்கு இரண்டு ஆறு